وَأَشْهَدُ أَنَّ سِيَّدَنَا وَحَبِيبَنَا وَشَفِيْعَنَا وَمَوْلَانَا مُحَمَّدًا أَحْمَدَ عَبْدُهُ وَرَسُولُهُ صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وصلى ما تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله سبحانه وتعالى في كلامه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ملة ابيكم ابراهيم هو ثم ماقوم المسلمين صلى الله عليه انس اهل بن حنيفه رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال قال رسول رسول الله الله الله الله الله الله صلى صلى صلى عليه عليه عليه وسلم وسلم من الله بلغه الله منازل الشهداء وإن مات على فراشه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து மும்த்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரி ஆலம் முகமது வசல்லம் அவர்கள் மீதிலும் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹு அலைகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைய தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையான முறையில் எடுத்து நடந்த உத்தமர்கள் அனைவர்கள் ஒவ்வொரு முகமீனான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும் புனிதமான ஜிம்மாவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடி ஆறுகளே அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹாக்கு சுபகான ஹோலா இந்த விடயங்களை செய்யுமாற ஏற்கிறானோ அந்த விடயங்கள வாழ்க்கையில முடியுமான அளவிற்கு நடக்குமாறும் என்பதாக விட்டு முற்றும் முழுதும் நூற்றுக்கு நூறும் தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தகுவை கொண்டு வசீக செய்து கொள்கின்றேன் பித்த பொருள்வாக அனைத்தமாக கணியமிக்கோளமாக்களே கணவான்களே சகோதரர்களே நண்பர்களே அல்லாஹூ ஜல்ல ஜலாலு அன்மனாலு من مجھے نام تنویر مسکرا تندرک واقعی نلیا வெறுமனே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு மௌசாகுங்க என்பதா அல்லாஹு தாலா அந்த தரல் தனியினைக்கு அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே இந்த வாழ்க்கை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு அமானிதம் என்பத ஒரு முஸ்லிம்களுக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கு வாழக்கூடிய வாழ்க்கையில இந்த அமானுதமான வாழ்க்கைய வெறுமனே நாங்க பிறந்தோம் அதுக்கு பின்னால வாழ்ந்தோம் அதோட மரணிச்சோம் என்பதாக வாழ்றத அல்லாஹத்துக்கு மகான எந்த மனிதன் கிட்டே எதிர்பார்க்கல் அல்லாஹுத்தால எதிர்பார்க்க கூடிய வாழ்க்கை எப்படி தெரியுமா இந்த அமானுதமான வாழ்க்கைய ஒவ்வொரு முஸ்லிம்களும் எப்படி கழிக்க வேண்டும் என்பதாக அல்லாஹுத்தால எதிர்பார்க்கிறாங்க தெரியுமா அல்லாஹுத்தால எதிர்பார்க்க கூடிய வாழ்க்கையே நாங்க நீங்க வாழல் வாழ்க்க அஹால தியால நா பிறந்தோம் அ அதுக்கு பின்னால வாழ்ந்தோம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதுக்கு பின்னால மத்த மனிதர்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டினோம் துனியால ஏதாவது ஒரு விஷயத்தை சாதித்தோம் அதுக்கு பின்னால நாங்க வப்பாக்காக பின்னாலையும் எங்களுடைய வாழ்க்கையுடைய சம்பவம் அது சம்பவமாக அல்ல ஒவ்வொரு மனிதர்கிட்ட சரித்திரமாக பேசப்படும் இதுதான் நல்லாத்தால் எதிர்பார்க்கக்கூடிய முஸ்லிம்களுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கு ஆனா இந்த வாழ்க்கை வாழ்றது அதிகமானவங்க குறவு வெறுமனே வாழ்றாங்க வெறுமனே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க எவ்வளவு வாழ்க்கையில சம்பாதிக்கலுமோ சம்பாதிக்கிறாங்க எவ்வளவு சொத்து செல்வங்களை சேர்க்கலுமோ சேர்க்கிறாங்க அதுக்கு பின்னால அந்த சொத்து செல்வங்கள்ல பின்னுக்கு வரக்கூடிய சந்ததிகளுக்கும் சேர்த்து வைக்கிறாங்க அதுக்கு பின்னாலும் மௌத்த சந்திக்கிறாங்க இப்படிதான் அதிகமான அவங்க வாழ்ந்து கொண்டு அவங்களால துணியால எந்த ஒரு புரோசனமும் கிடைக்கிற அடுத்த மனிதர்களுக்கு எந்த ஒரு புரோசனமும் இல்ல அடுத்த மனிதர்கள் எதையும் அவங்களை கொண்டு சாதிக்கிறாங்களும் இல்ல வர்களே துனியூடிய சந்தர்ப்பில மௌத்தாக கூடிய நேரம் கபூலாகும் ஒரு மனிதன் எந்த நீயத்துல வாழ்றானோ அந்த நீயத்துலதான் அவனுடைய வாழ்க்கை கபூலியத்தாகும் ஒரு மனிதன் சும்மா விரமனே பிறந்து அவன் வாழ்ந்துட்டு ஓடும் என்ற நீயத்துல வாழ்ந்தார் சொத்து செல்வத்தை அமையும் என்பதிலும் அடி எங்களாலும் எங்களால பெரிய ஒரு நாட்டுக்கு அப்படி பெரிய ஒரு ஊருக்கு அப்படி இல்ல எங்களுடைய எங்களுடைய ஏரியாவுக்கு மஹாலாவுக்கு அப்படி இல்ல பெரியோரு சமூகத்துக்கு எங்கள முன்னுதாரணம் காட்ட ஏலாட்டியும் எங்களோட வாழ்க்கை சம்பவம் எப்படி சரித்திரமா மாறணும் தெரியுமா யாக குறைஞ்சது எங்கட குடும்பம் சரி எங்களை முன்னுதாரணமா எடுக்கணும் வாழ்க்கையில நான் இவரை போல வாழும் அப்பா நான் வாழ்க்கையில நான் தொழுகையாளியா மாறினது இந்த மனுஷன பார்த்துதான் நான் பொய் பேசுறத விட்டது இவரை பார்த்துதான் நான் அஜும்ராவுடைய ஆசை வந்தது இவர பார்த்துதான் நான் நோம்பாளியாக மாறினது இவரை பார்த்துதான் நான் பாவத்தை விட்டு நன்மை செஞ்சது இவரை பார்த்துதான் எத்தனை குடும்பங்கள்ல எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்க நாங்க முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஈக்கிறோமா யோசிக்கும் நாங்க மூத்த மனிதனாக ஈக்கையிலும் வயசுல மூத்தவராக ஈக்கையிலும் ஆனா எங்களை முன்னுதாரணமா எடுக்கிறாங்களா இவரை போல நான் வாழணும் என்று சிந்திக்கிறாங்களா இவருடைய வாழ்க்கையை போல ஏண்ட வாழ்க்கை விரும்புறாங்களா ஆக குறைஞ்சது எங்கட குடும்பத்துல எங்கட மனைவி விரும்புறாவா எங்களோட புள்ள விரும்புதா எங்களோட கூட பொழுந்த சகோதரர்கள் விரும்புகிறாங்களா எங்கட சின்ன கம்யூனிட்டி எங்கட நண்பர்களோ பத்து பேர் விரும்புறாங்களா இந்த கூட்டாளிய போல நான் ஈக்கணும் அப்பா இவளை போல வாழும் அப்பா இப்படி விரும்புறா எத்தனை பேர் ஈக்கிறாங்க எங்களோட வாழ்க்கைய என்ன மிக்கடியார்களே எங்களோட வாழ்க்கை தெரியுமா கவலையான செய்தி எங்களை பார்த்துதான் பெரிய ஒரு கூட்டம் பாவத்தை பழகுறான் பாவத்தை பழக்கிட்டு மௌத்தாகிறோம் வெறுமனே சொசைட்டிக்கு மட்டுமல்ல எங்களை சுத்திக்க கூடியவர்களுக்கு மட்டுமல்ல எங்கட குடும்பத்துல எங்கட பிள்ளைகளுக்கும் பாவத்தை பழக்கிறதும் நானே தான் எங்கட பிள்ளைகளை செய்ய வழியில கொண்டு போறதும் அந்த புள்ள மாறுறதும் எங்களை பார்த்துதான் ஏனென்றா எங்களோட வாழ்க்கை அப்படி மோசமாயிக்கு அல்லாஹவி நல்லடி அவர்களே அருமையானவர்களே எங்களைய முன்னுதாரணமாக எடுத்து வாழக்கூடிய மக்களாக துணியால வாழும் வாழ்க்கை அல்ல சரித்திரமாக எங்கட மௌத்துக்கு பின்னால பேசப்படமென்றா எங்கட வாழ்க்கையில வரவேண்டிய மிக முக்கியமான ஒரு சிபத்தோண்டே இது இந்த சிபத்தை நாங்கள் வாழ்க்கையில வளர்த்து கொண்டோமா நிச்சயமாக எங்களை எங்களோட குடும்பம் முன்னுதாரணமா எடுக்கும் ஒரு ரோல்டலாகியாகம் என்று உ தியாகம் செய்யக்கூடிய மனிதனாக நானும் நீங்களும் சமூகத்தில் ஈர்க்கும் தியாகம் என்று செல்லக்கூடிய அந்த உணர்வு எங்களுக்குள்ளால கலந்தீக்கோம் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயங்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க அது நபிமார்களா அதுக்கு பின்னால சகாபாக்கள் அறிக்கையிலும் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சலப்பு சாணியங்கள் வாழ்க்கையில தியாகம் செஞ்ச தான் இவ்வளவு இஸ்லாம் மார்க்கம் எங்களுக்கு அவங்க செஞ்ச தியாகம் நாங்க இஸ்லாம் மார்க்கத்தை போலோ பண்ணி கொண்டு போறோம் பெரிய கஷ்டம் கிடைக்குது இல்ல எங்களுக்கு பெரிய சிரமமா இல்லையு அவங்க வாழ்க்கையில செஞ்ச தியாகங்கள் கண்ணியனி கண்ணாகி நல்லடியாறுகளே அருமையானவர்களே வரலாறுகளை கொஞ்சம் எழுது பாருங்க இந்த சகாபாக்கள் இஸ்லாத்துக்குள்ள வரக்கூடிய நேரம் சாதாரண மனிதனாக வந்தாங்க களிமை இல்லாமல் எவ்வளவு காலம் ஈந்தாங்க எவ்வளவு பெரும் பாவங்கள்ல சகாபாக்கள் ஈடுபாடு செய்கிறாங்க ஆனா எப்ப இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு விடயம் அவங்கள வாழ்க்கைக்குள்ள வருவதோ அதுக்கு பின்னால் அவங்களுடைய வாழ்க்கை முந்தின வாழ்க்கையை விட பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு பெரிய தியாகம் செய்யக்கூடிய மக்கள மாறினான் ஏன் இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி அல்லாக பெரிசாக வெளியில தேட தேவல்ல ஒவ்வொரு சகாபாக்களும் எங்களுக்கு பெரிய ஒரு முன்னுதாரணம் ஒவ்வொரு சகாபாக்களும் நேரம் நீக்கிறத போல ஒன்று ரெண்டு சகாபாக்களுடைய விடயங்களை பார்ப்போம் சாதிபு ரோம் யார் இஸ்லாமத்துடைய பார்வையில் எப்படியான ஒரு சகாபி சாதிபு ரொம்ப வரலாறு தெரியாவா எடுத்து பாருங்க வாலிபர்கள் கண்ட நின்று பின்னு காலம் கொஞ்சம் முடுவோம் கண்ட நின்று பண்றதை கொஞ்சம் முடுங்க யாருண்டே தெரியாது கொஞ்சம் ஓரத்துக்கு வைங்க எடுத்து பாருங்க யார போலோ பண்ணணும் தெரியுமா சகாபாக்களை கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த சாதி பொண்ணு எடுத்து பாருங்க எப்படியா பட்ட வாழ்க்கை தெரியுமா முப்பது வருஷம் களிம இல்ல வாழ்க்கையில முப்பது வருஷம் வாழ்க்கையில் கனிம இல்ல இஸ்லாத்துக்கு வந்தது முப்பது வயதுல அருமையான ஒரு சகாபி அனுப்பினால மதியினாக்கு முஸ்தி இந்த முஸ்தி ரதி அல்லாஹ வந்து மதியனால பகிரங்கமாக பிரச்சாரம் செய்தாங்க மார்க்கத்தை சொல்லும் வயது இஸ்லாத்தி அமைப்பு வந்து சொன்னாங்க நீங்க எப்படி பகிரங்கமாக எல்லாத்துக்கும் அவனோட புதிய மார்க்கத்தை கொண்டு வருவான சொல்லி கொண்டு வானம் இதன்னுடனே முசிபன் உமர் ரீதியாக கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க நான் சொல்றத கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க இவங்களை ஒன்று குரானாயத்துகள் ஓதப்பட்டுச்சு சாதிபன் ரீதியல்லா காது கொடுத்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒன்று ரெண்டு குரானாயத் கைய பிடிச்சு இஸ்லாமத்துக்கு வந்தாங்க அந்த இடத்துல சுமஹ எங்களோட காதில் எத்தனை குரானாயத் துழுவது இத்தின வருஷத்துல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் எத்தனை குரானாயிருக்க தெரியுமா உண்மையை சொல்லணும் என்றா எங்கடா முஸ்லிம்களுக்கு குரான் தெரியா சும்மா முஸ்லீம்கிட்ட பேர்ல தான் இது கசப்பா இருந்தாலும் இதை ஏற்றுக்கொள்ளும் நானும் நீங்களும் ஏதா முஸ்லிம்களுக்கு குரான் தெரியாது ஒரு நன்முஸ்லிம் ஒரு மாற்று மத சகோதரன் இந்த குரான் சொல்லிக்காம கொஞ்சம் எங்களுக்கு எத்தனை முஸ்லிம்களுக்கு குரான வெற்றி திருமணத்தை தெரியும் ஏதா குரான் தெரியாவே எங்களுக்கு தெரியாது நாங்க அதை படிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டுறேன் கூட்டே அப்படி நாங்க இஸ்லாத்தி வைக்கிறது நல்லடி யார்களே களிம இல்லாத மனிதன் ஆய தொண்டு ரெண்டு கையில அடித்து இஸ்லாமத்துக்கு வந்த முஸ்லீமன் கோத்திரத்து தலைவர் கோத்திரத்துடைய தலைவர் கோத்திரத்தை சேர்ந்தவர் தலைவர் இவர் கோத்திரத்த உங்களோட உள்ளத்துல இணைய பத்தின மதிப்பு எப்படி நீ அவளுடைய மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாவாக ஏற்றுக்கொண்டன் அந்த மார்க்கத்தை நீங்களும் ஏற்றுக்கொள்ளாத வரையில வாழ்க்கையில நான் அவளோட பேசவே மாட்டேன் என்ற பதிவு செய்ய சொன்னது எழுதுறாங்க சுபகானுக்கு வந்த ஒருத்தர் மாலையில ஒரு கோத்திரத்தை இஸ்லாத்துக்குள்ள எடுக்கிறேன்டா எப்படி இஸ்லாச விளங்கிப்பார் எங்களுக்கு என்ன இஸ்லாம் தெரியும் அருமையான ஒரு மனுஷன் பதிருடைய நடக்கிறதுக்கு காரணமே இவங்கதான் இஸ்லாத்துல முக்கியமான யுத்தம் பதில் இந்த பதிருடைய என்ன அபுபக்கர் உமர் ரவி அல்ல உஸ்மான் ரவி அல்லா அலிபுனி அபி சாலிப் ரவி அரசு எல்லாம் பதருடைய போம் பதுருடைய யுத்தத்துக்கு போவோம் மதீனாலதான் நடக்க போகுது நடந்தா மதீன வாசிகளுக்கு தான் சொத்து செல்வத்துல சேதாரம் வரும் அவங்களுக்கு தான் நஷ்டம் வரும் லாபமோ நஷ்டமோ அது மதீனாசிகளுக்கு தான் வரும் அதனால மக்கள் வாசிகள் இல்ல இங்க முன்னுரிமை இந்த நேரத்துல சாயரவி சரியா விளங்கினாங்க நபிசல்ல வலைவ செல்லமோ எங்களை தான் எதிர்பார்க்கறாங்க மதீனா வாசிகள் கேட்கிறாங்க எளிமை கேட்டாங்க இந்த நேரத்துல சொன்னாங்க யார சூழல்லா மூசா அலை சலாத்து வசலாம் பணி இஸ்ராயல்கள் கிட்ட போயிட்டு சொன்னாங்க வாங்க நாங்க எல்லாம் சேர்ந்து யுத்தம் செய்வோம் வாங்க போவது தெரியும் இந்த நேரம் பனி இஸ்ராய்கள் பனி இஸ்ராய் யாருக்கு மூசா அலை சலாத்துக்கு பனி இஸ்ராயில் சொன்னத போல நான் உங்களுக்கு சொல்ல மாட்டோம் யார் ரசூல் அல்லா இது ஹப்சுலா இன்னா முகாசிலு நீங்களும் ரப்பும்னுக்கு போங்க பின்ன கால நாங்களும்ப்டும நீங்க என்னாலும் கேட்க ரெடி நீங்க எங்களை கடல்ல பாயும் ரபி எல்லா தான் என்ன மசூராவா சென்ன உடனேதான் நபிசல்ல பதிலுடைய யுத்தத்துக்கு ரெடியாக அவ்வளவு மிக முக்கியமான சஹாபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க எல்லாம் தியாகம் வாழ்க்கையில நேரம் தியாகம் உடமை தியாகம் பொருள் தியாகம் சொத்து செல்வம் ரொம்ப சுருக்கமான காலம் ஆச்சரியமா நீக்கும் வாழ்ந்தாலும் துணியால முப்பது வயதுல இஸ்லாசுக்கு வந்தவங்க முப்பத்தி ஆறு வயதுல பாத்தாங்க ஆறு வருஷத்துல மவுசு ஆறு வருஷத்துல ஒப்பா ஆறு வருஷம் வாழ்ந்து செய்த சாதனை ஆயிரத்தி நானூறு வருடம் தாண்டி இன்றைய நாளுடைய பேசப்படுவது ஏன் வாழ்க்கை சம்பவம் அல்ல அவங்கள வாழ்க்கை சரித்திரம் இஸ்லாத்துக்காக வேண்டி வாழ்ந்த மக்கள் இவங்க அவங்க செஞ்ச தியாகம்தான் நாங்கள் கூல அந்த இடத்துல உட்காந்துட்டேன் மார்க்கமைகளுக்கு லேசாக்கி தரப்பட்டேன் யாரினாங்க யுத்தம் வேண்டி வந்தாங்க ஆனா நபிசல்லாக சாபாக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு கொண்டு வைத்து அவங்களை அப்படியே சுத்தி வளச்சிட்டாங்க இப்ப அவங்களால ஒன்றும் செய்யலா கொண்டும் இவங்களை என்ன செய்வோம் என்பதாக கூட்டத்தில் ஈந்தவங்க அந்த யூதர்கள் சொன்னாங்க நீங்க எல்லா மக்களையும் மதீனாக்கு வந்தவங்க நீங்க ஒன்றும் எங்களைய பற்றி முடிவு அது கிணங்க மாட்டோம் எங்க மதீனா வாசிகள் ஒத்தர் பேசணும் பேசுறதா ஈந்தாதி பேச செல்லுங்க யாருக்கு பேசவானம் என்றான் சல்லல்லா வலைய தல்ல மோளுக்கு பேசவானம் என்ற அவங்க பேச செல்றாங்க பேச செல்லும் அவங்க என்ன தீர்ப்பு சென்றாலும் நாங்க கேட்போம் அவங்க வந்து என்ன செல்லட்டும் நாங்க கேட்கிறோம் ஆனா நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டோம் கண்ணியமி கல்லாகவி நல்லது யார்களே சாதிபுணும் ரயில் எல்லாம் சொன்னவங்க சோமி இல்லாம ஊட்லிக்கிறாங்க சோமில்லாமலை என்ன தெரியுமா சொன்னாங்க பாருங்க கண்ணியத்தெப்டி என்று தெரிவி சொன்னாங்க சுத்திக்கூடிய எல்லா சகாபாக்களுக்கும் கோமோ இலா செய்திக்கும் உங்களோட தலைவர் வாராறு சாதிப்படும் எழுபங்க யோசி கண்ணியமிக்கவர்கள் வாழ்க்கையில் செஞ்ச தியாகத்தாலதான் கண்ணியம் வாழ்ந்தது களிமாவோட முப்பது வருஷம் களிம இல்லாம வாழ்ந்தவன் ஆறு வருஷம் களிமாவோட வாழ்ந்தவங்க செஞ்ச தியாகம் எப்படியா இருக்கும் வந்தாங்க எல்லாரும் எழுமினாங்க வழிவிட்டாங்க வந்து கேட்டாங்க என்ன விஷயம் நடந்ததெல்லாம் சொல்லப்பட்டுச்சு அந்த நேரத்துல சாதிபுணம் சொல்றாங்க இந்த நேரத்துல மனு குறையில எல்லாம் நினைச்சு கொண்டு தெரியுமா சாதிபுணம் ஆர் அமவாசியே அவர் மதியனாவ சேர்ந்தவரு அதனால் அவர் எங்களுக்கு சாதகமா தான் பேசுவாரு எங்களே ஒரு காலமும் அவர் வீணாக்க மாட்டார் நபி அவங்களுக்கு நாங்க எதிர்ப்பா வந்தோம் தான் ஆனாலும் அவன் எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தருவாரு இப்படிதான் அவங்க யோசிச்சாங்க கண்ணியமி கல்லாகும்ல்லடி யார்களே அருமையானவர்களே நபி சல்லா வலையாங்க அப்படி ஒரு வாக்கு தந்துட்டீங்க எழுமி சொன்னாங்க எதிரா மனு குரையிலாண்டு செல்லக்கூடிய இந்த யூத கூட்டம் வெளியாகி வந்தாங்களே இந்த யூத கூட்டத்துல நீசமுளை செல்ல ஆங்குளை உடைய தலையும் எங்களுடைய கையால வெட்டப்படணும் என்றும் இதை கேட்ட உடனே அந்த பனு குறையில ஈந்த எல்லாரும் அதிர்ச்சி ஆகினார் தீர்ப்பு கொடுத்தார் இஸ்லாத்துக்கு முன்னால எல்லாத்தையும் இஸ்லாத்துக்கு எதிராக வந்தியா எதையும் தியாகம் செய்ய நாங்க ரெடி சொன்னாங்க எல்லா ஆண்களுடைய கழுத்தும் வெட்டப்படணும் பெண்களும் குழந்தைகளும் அடிமையாக்கப்படணும் எப்படியான தீர்ப்பு சுபகானந்தா இந்த நேரத்துல தான் மனு குறையில நினைச்சாங்க நபியவங்க சொல்லி தான் ஒரு தீர்ப்பு சொல்லிக்க மாட்டாங்க அதுல ஒரு ஹசிலா கொண்ட முன்னூறு அல்லது ஐநூறு யூதர்கள் ஒரு கிரௌண்ட் பெரிய ஒரு மைதானத்துல நிக்க வச்சு தனியோரு மனுஷன் எல்லாத்திலையும் கலத்த வெட்டினா என்னிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே என்ன செல்ல வாரம் தெரியுமா வாழ்க்கையில இஸ்லாம் என்று வந்துச்சா எதுவும் அவனோட முன்னுக்கு எல்லாம் தியாகம் எல்லாம் குர்பான் எல்லாத்தையும் குர்பான் செஞ்சா எனியமிக் அல்லாஹவி நல்லடியார்களே அருமையானவர்களே எல்லா யுத்தங்களும் முன்னுக்கு நீண்டோம் மதுருடைய யுத்தமாகி கேளு முகதுடைய யுத்தமாக கேட்கணும் ஹந்தப்புடைய யுத்தத்துல வச்சு பெரியோரு காயம் ஒன்று வருவது பெரியோரு காயம் ஒன்று வருவது கையில இந்த காயம் எடியாப்பட்ட காயம் என்றா யாராலையுமே அந்த கையால வார ரத்தத்தை நிப்பாட்ட இல்லாம போச்சு அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காயம் இவங்க கையேந்து இதுவாக்குறாங்க எனக்கு போராட ஏலா என்ற ஒரு நிலைமை வரும் என்றா நீ என்னைய இந்த காயத்தை கொண்டே செகிதா இந்த காயத்தோட என்னைய மவுசாக்கிறியா அல்ல அப்படியாப்பட்டோர் வாங்கி எனக்கு தேவல் என்னைய மவுசாக்கு இஸ்லாமிய சகோதரர்களே வீட்டுல ஈகிறாங்க சொன்னாங்க யார சூழல்லா சோழர்கள் ஆதரவி எல்லாம் அவங்களோட மௌத்துடே சத்தத்துல அல்லாட அரிசை நடுங்கிட்டேன்னு சொன்னான் ஆறு வருஷம் வாழ்க்கையில அல்லாட் அரிசை நடுங்க வச்சு மவுத்தாதி சாதிபனும் ஆதரவு எல்லாம் நல்லதார்களே அருமையானவர்களே இதை சொன்ன உடனே கிசாபில் எழுதுறாங்க வேகப்படுத்துறாங்க பத்து குரு பாரதியம் வருது எலும்பினால ரவி செல்லா செல்லுவோம் எலும்பி அவட சாரத்தை இருக்கமா கெட்டி ஓடினாங்க கிசாபில் எழுதுறாங்க அவங்க போட்டி இந்த செருப்பு ஏன் இவ்வளவு வேகமா ஓடினாங்கன்னு சகாபாக்கள் கேட்டாங்க யாருக்குள்ள ஏன் வேகமா ஓடுறீங்க சொன்னாங்களை ஷீத் ஆயினா அவங்க பரதுடைய கொலிப்ப கூட குளிப்பாட்டினது மலாத்தாமதினோட ஜனாகினதை போல இந்த தடவை மலக்குமாருக்கு இடம் கூடப்படாது செருப்பில்ல ஓடினா ஏன் சாதிபுத குழுப்பாட்டம் ஓடினா அதுக்கு பின்னால ஜனாதா தூக்கப்படுவது தூக்கி கொண்டு போறாங்க ஜனாதா பாரமாவே தூக்கம் ரொம்ப லேசாயிருந்துச்சு இந்த நேரத்துல வந்தாஃபிகளும் ஒரு தீர்ப்பொண்டு கொடுத்தானே அதுல இழுக்கிறான் ஜனாதவும் பாரமில்லாம பேசிட்டு இருந்தா ஆனாஹோ அலிமோ சொன்னா முனாஃபிங்களை பார்த்து நீங்க அப்படி சொல்லவான ஜாதா பாரம் இல்லாம போறதுக்கு அது இல்ல காரணம் ஏனென்ற எழுபதாயிரத்துக்கு மேல மலக்குமார் சுமந்து கொண்டிருக்கிறாங்க நான் பெரும் எனக்கு நடக்கலா கிசாபுல எழுதுறாங்க ஏன் எழுபதாயிரம் மலக்குமார் வந்தாங்க தெரியுமா வானத்திலே ஒவ்வொரு நாளும் ஆறு வருஷம் வாழ்க்கையில அதிகமா செய்வாங்க அதிகமா அமல் இவங்கமார் போட்டி போட்டுவாங்க ஒரு நாள் அமல் நீண்டுட்டு ஏன் அமல் நீண்டுட்டு ஆயிரம் மலக்குமார்கள் என்னாஹதி நல்லடியார்களே அருமையான இஸ்லாமிய சகோதரர்கள் இதுதான் அவங்களோட வாழ்க்கை எழுதுறாங்க இவங்க தான் சாஹிபு ரவி அல்லாமளுடைய ஜனாத கபருக்குள்ள வச்சோம் அவங்க மௌத்தாகி பல வருஷத்துக்கு பின்னால நபிசல்லாக வளைவு செல்லும் அவங்களுடைய மஜிமால நபிசல்லாக வளைவு செல்லும் அவங்களுக்கு ஒரு பட்டு துணி அனுப்பி வச்சிருந்தாங்க வெளிநாட்டுலேயே வெளிநாடுகள்லேந்து சில மக்கள் அனுப்பி வந்து ஒரு பட்டு துணி இந்த பட்டு துணியை நபிசல்ல வளைவசலம் கையில எடுத்து அப்படியே ஆச்சரியமா இவ்வளவு இவ்வளவு அரங்காரங்கள் ஆச்சரியமான ஒரு பட்டு துணி இவங்க கேட்டாங்க அசாஜபுணமின் இதை பார்த்தா நீங்க ஆச்சரியப்படுறீங்க சொன்னாங்க சாதிபுணமோ ஆதரவு எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் சொருக்கத்துல ஒரு லேஞ்சான் அது இதை விட பொறுமதி செய்தி தன் தான் சுபகாரம் என்னையும் அல்லாஹ என்ன தெரியுமா வாழ்க்கையில தியாகத்தானதான் இவ்வளவு பெரிய அந்தஸ்து கிடைச்சு இது எங்கட கவலைக்கிடமான செய்தி என்ன தெரியுமா கவலையான செய்தி என்ன தெரியுமா நாங்களும் எதிர்பார்க்கறது அப்படித்தான் எங்கட வாழ்க்கையில தியாகம் இல்ல எங்கட வாழ்க்கையில அல்லா அசூலுக்காக வேண்டி தியாகம் இல்ல நேர காலத்தை கொடுக்க நான் ரெடி இல்ல குரானது தியாகம்ியாகம் எதிர ஆ எதிரி ஒவ்வொரு உமாவ தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகைக்கு ஏழு நிமிஷம் குடுக்க வாப்ப எதிர்பார்க்கிறாங்க மகன் ஏழு வருஷம் ஓதணும் என்று இது எவ்வளவு பெரிய ஒரு மூட தான் ஏழு நிமிஷம் தியாகம் தொலைகளுக்கு தியாகம் செஞ்சா தியாகம் உருவாகும் தியாகம் ஈண்டாதான் தியாகம் செய்யும் எங்களுக்கு வாழ்க்கையில ஐம்பது வருஷத்துல பூர்த்தியாக ஓதி முடிக்காத எத்தனை பேர் இருக்கிறோம் வாழ்க்கையில் வாழ்க்கையில புறான அம்பது வருஷம் ஆகிட்டு ஒரு தடவை சரி ஒரே ஒரு தடவை சரி அந்த மதுரின் காலங்கள் இல்லாம தாலிம் குரான் ஓதின காலம் இல்லாம தனிப்பட்ட ரீதியா ஒரு தடவை முழுமையா ஓதின வரலாறு எத்தனை பேரு கே குனுக்கே தியாகம் இல்ல எங்க எப்படி ஆவிசாவும் அவன் தியாகம் செய்ய மாட்டான் ஏன் பாப்பா கிட்ட தியாகம் இல்லை உண்மை கிட்ட தியாகம் இல்லை எப்படி தியாகம் செய்வான் இப்ப பிள்ளையல்ல தியாகம் எங்களுக்கு பல போகணும் சில விஷயங்கள் அப்பதான் பிள்ளைகள் தியாகம் செய்யக்கூடிய மனிதர்கள் உருவாகுவார்கள் எனவே அந்த அடிப்படையில தான் நாங்க முன்னோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாதம் துல்ஹிஜாவுடைய மாதம் தியாகத்துடைய மாதம் சுபகானந்தா வெளிரங்கமாக சொல்லணும் என்றார் ரொம்ப சுருக்கமா சொல்லுமென்றா வாப்பட தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சுரது இப்ராஹிம் அலை வெளியாகின தியாகம் மகன் கிட்ட வெளியாகிச்சு எப்படி இப்ராஹிம் அலை வாழ்க்கைய தியாகம் செஞ்சாங்க இஸ்லாத்துக்கு மகன் அவருடைய உயிரை தியாகம் செய்ய முன்னுகோன்றா வந்தாங்களா இல்லையா ஏன் பாப்ப இந்த தியாகம் சின்னத்திலேந்து பதினாறு வயதிலேந்து நெருப்புல வீசப்படுற காலத்திலிருந்து மவுத்து வரைக்கும் தியாகம் செஞ்சவன் சுபகான் அந்த தியாகம் தான் அலை வந்து செப்பது காலம் எடுத்து எட்டு வயசுல மகன் எவ்வளவு பெரிய தியாகி என்று அல்லா காட்டினார் என்று பாரு எட்டு வயசுல மகன் சொன்னார் அல்லாவுக்காக நீங்க அருங்க நான் பொறுமையாயிருக்கிறேன் அருமையானவர்களேக்கும் கூட அவங்களை சந்திக்கிறதுக்கு அல்லா விரும்பினா அதரது இப்ராஹிம் அலேஹித்துடைய கடைசி கட்டம் சக்கராத்துடைய நேரம் இந்த நேரம் மலக்குள் மவுச்சு போறான் அதரது இஸ்ரால் அலிஹலாம் பே செல்றான் ரூகா வாங்க வந்தீகிறேன் இப்ராஹிம் அலிங்க நான் அல்லாட யாருக்கு தெரியுமா நீ அல்லாவுடைய அப்படியா நீங்க பேசு ரூ அல்லாவிடத்துல பேசி கேட்டுவாங்க ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிர் எடுக்க சொல்லி கேட்டுவா ஏ நான் அல்லாத நண்பனே ஒரு நண்பன் இஸ்ராஹ் அலி போட்ட போயிட்டு சொல்றாங்க யா அல்லா நான் உயிர எடுக்க போனன் இப்ராஹிம் அலை இல்றாங்க என்ன செய்ய சொல்லுங்க இப்ராஹிம் அலை சலாத் கிட்ட போய்த்து ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையான்னு கேளு கண்ணியமிக் அவ விரும்பினார்டும்பத்துக்கு சரி எங்களோட வாழ்கொரு சரித்திரமா மாறணும் வேண்டாம் எங்களோட வாழ்க்கையில தியாகம் என்று சொல்லக்கூடிய உணர்வு வரும் அதனால கண்ணியமிக் அல்லாஹவி நல்லடியாரர்களே வாழ்க்கையில் இஸ்லாத்துக்காக வேண்டி மார்க்கத்துக்காக வேண்டி நேரம் காலங்களை ஒதுக்கு கொரானுக்காக வேண்டி நேரத்தை கொடுங்க எங்கட அமலுக்கு நேரத்தை கொடுங்க வாழ்க்கையில எப்படி பிசினஸ்க்கு தியாகம் செய்யறோமோ கால நேரங்களை எடுக்கிறோமோ அதே போல மார்க்குடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் கால நேரங்களை கொடுங்க அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் செய்த தவறுகளை தப்புக்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு கண்ணியமான தாய் சந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வைப்பாயாக லா இலாஹா முகமது என்ற களிமாவோடு எங்களுடைய ரோகளை கைப்பற்றிடுவாயாக